அப்பொழுது நான் இறைதூதர் அவர்களே இந்த பொருளை பெறும் இவர்கள் அல்லாத மற்றவர்கள் இவர்களை விட மிக அதிக உரிமை பெற்றவர்களாக உள்ளனரே என்று கூறினேன் அவர்கள் இவர்கள் என்னிடம் வற்புறுத்தி கேட்கின்றார்கள் நான் கொடுக்கவில்லை என்றால் என்னை கஞ்சன் என்பார்கள் நான் கஞ்சன் என்று நபி சொல்லமாக செல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று